வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொற்று சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு ரோமன் கத்தோலிக்க மத பீடத்தினால் கலிலியோ எதிரான விசாரணைகள் ஆரம்பமாகின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 என்பவரினால் கண்டுபிடிக்கப்பட்ட போலியோ நோய் தடுப்பூசி பாதுகாப்பானது அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லைபீரியாவில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியை அடுத்து சாமுவேல் டோ என்பவர் நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றினார் நூத்தி ஆண்டு கால மக்களாட்சி அமைப்பு முறை முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டனில் தயாரான திரைப்படமான காந்தி திரைப்படம்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 தமிழக தமிழறிஞர் பேச்சாளர் சமூக சேவையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அண்ணல் தங்கோ திராவிட இயக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லக்ஷ்மண் கதிர்காமர் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு என்எஸ் வி தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யாக்கோபு சூமா தென்னாப்பிரிக்காவின் நான்காவது அரசு தலைவர்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 வீதியோர் சிறுவர்களுக்கான சர்வதேச மனித விண்வெளி பைனத்துக்கான சர்வதேச இன்று என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே